ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருடிவிட்ட மக்சூமியா குடும்பத்துக்கு கவலை ஏற்படுத்தியது இது விஷயமாக நபிசல்லு அலிஹசல்லம் அவர்களிடம் பேசுவது யார் என்று கேட்டார்கள் நபிசல்லாஹு அலிஹல்லம் அவர்களின் நேசரான உசாமாய் ரபியுல்லாஹூ அவர்களை தவிர அவர்களிடம் எவர் முனிவர் என்று பேசிக் கொண்டனர் அந்த பெண் விஷயமாக நீர் பரிந்துரை செய்கிறீரா என்று கேட்டுவிட்டு பின்னர் எழுந்து உரை நிகழ்த்தினார்கள் உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்ததன் காரணம் அவர்களில் செல்வாக்கு உள்ள ஒருவர் திருடிவிட்டால் அவரை அவர்கள் தண்டிக்காமல் விட்டுவிடுவார்கள் அவர்களின் ஒரு ஏழை பலவினர் திருடிவிட்டால் அவரிடம் தண்டனையை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகமதின் மகள் பாத்திமா திருடிவிட்டாலும் அவளின் கையை நான் துண்டிப்பேன் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அப்போது நபிசல்லு அலிஹிவசம் அவர்களின் முகம் மாறியது அல்லாஹுவின் தண்டனைகளில் ஒரு தண்டனை செயலில் நீர்ந்து செய்கிறா என்று கேட்டார்கள் அப்போது உசாமா அவர்கள் இறை தூதர் அவர்களே எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார் பின்னர் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் கையை விட்டு கட்டளையிட்டார்கள் அவளின் கை துண்டிக்கப்பட்டது